தலைப்பு நிச்சயம் ஆணாக பிறந்தால் இரண்டு விஷயத்துக்கு கணக்கு பார்க்கக்கூடாது ஒன்று அப்பா சோறு இரண்டாவதுக்கு அண்ணந்தங்கச்சிக்கு செய்கிற சீரு இது இரண்டையும் எப்பொழுதும் நிச்சயமாக ஆணாக பிறந்தால் இதை கண்டிப்பாக செய்யணும்